நாடக ரச எ அன்பு கலந்த வணக்கங்கள் நாடகப்பிரியா வழங்கும் காதுலப்பூ. கதை வசனம் ஜி கே டைரக்ஷன் எஸ் வி சேகர் சுந்தார் நாடக வழங்கும் காதுல பூ ஆண்டவா எல்லாரையும் நல்லபடியாவே அப்பா அடய் மார்க்கண்டே என்னடாது எம்என் வேஷம் ஆபீஸ்ல சத்தியவான் சாவித்ரி டிராம எனக்கு எம்என் வேஷம் இந்த காஸ்டியூமர் மாணிக்கமும் கோபியும் மினிமம் ரெண்டு நாள் வாடகை கொடுக்கணும் நாங்க எதுக்கு வாடகை வேஸ்ட் படுத்து வாங்கிட்டேன் அது டிரெஸ்ல ரொம்ப நல்லாவே இருக்க ஆபீஸ்ல கூட எல்லாரும் சொன்னாங்க எம் அப்பா எம் அவண்டா நீங்க என்னங்கேட் பண்ணாங்களா இருக்கா அந்த தொடப்ப தேடுங்கலதறிக்கோ அவர்கிட்ட போய் தொடப்பம் அப்படி அப்படின்னு சொல்லி கூடாது அந்த தொடப்பம் அவருக்கு இல்ல உங்களுக்கு தான் போடுறதுக்காக நீங்க முதல்ல அந்த மேக்கப்படைச்சிருங்க எனக்கே ரொம்ப பயமா இருக்கு எப்படி இருக்கும் நீங்க பசியா இருப்பீங்களே பால் பாயசம் பண்ணிருக்கேன் பருக்கிடுங்க அப்படியா அப்படின்னாக்க நான் போய் குளிச்சிட்டு அப்படியே குடியோட தடியோட பீமை கேது என்ன பீம கேது இந்த மானிடன் நம்மை கண்டு சிறிதும் பயப்படவில்லையே அது ஏன் மடையா நாம் அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டோம் நம் தலைவர் சொன்ன அட்ரஸ் இதுதான் இப்போது நம்ம அவனுக்கு காட்டிக்கொள்வோம் ரெடி ஒன்ட பாவிகளா நான் மேக்கப்போட வந்து எங்க பாட்டு அப்ரிசியேஷன் வாங்கலாம் தான் நீங்க போய் உங்க வீட்டுல போங்க போங்க போங்க என்ன என்ன கொம்போடு சிரிப்பு இந்த கொம்போட பஸ்ல ஏறி வந்தியா லகேஜ் கேட்டுருப்பேன் உனக்கு நாங்கள் நாங்க உண்மையான கிங்கரோகத்தில் இருந்து நல்லா டயலாக் பேசுறீங்க அடுத்த டிராமால பெரிய ரோல் தரேன்யிறு யாரிங்க நாங்க தான் உண்மையான கிங்கரோ இங்க எதுக்கே வந்திருக்கீங்க எங்க அப்பா கூட வீட்டில் இல்லையா அவர் வந்தோடன அவரை கூட்டு போயிருக்க விட்டுருங்கியா எனக்கு இன்னும் இருபத்தி நாலு வயசு கூட இல்லையா ஒரு இந்திய நீ சராசரி வயதின் இருபத்தி ஒன்றுதான் நீ மூன்று அதிகமாக இருந்து விட்டாய் வா வா. பல்ல உ ஜ அற்பதிரம்சையாக மாநர்களை அப்படித்தான் நடிக்கிறோம் மேல் லோகமா ஆமா ஐயோ நான் இதுக்கே எங்க வந்திருக்கேன் காலம் முடிந்துவிட்டது அதனால்தான் கொண்டு வந்தோம் ஐயோ நான் செத்து போயிட்டேண்ணா பரவாயில்ல என்ன ஒரு டூ மினிட்ஸ் பூலக எனக்கு ஒரு சின்ன வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன் அதற்கு இங்கே வசதி இருக்கா கடலூர் பூதலிங்கம் இருக்காரு அவரை பாத்து பழைய அரை குடுத்துட்டு வந்துறேன் யார் அவர் கடலூர் பூதலிங்கம் பெரிய ஜோசியரா நேத்தி தான் என்னோட ஜாதகத்தை பாத்து தம்பி உனக்கு ஆயிசு கட்டி நூறு ரூபாய் வாங்கினார் ஒரே அரை பேரை குடுத்துட்டு வந்துறேன் அவர் ஆயிசு முடிந்து நேற்றே அவர் இங்க வந்து விட்டார் ஓ நம்ம பணத்துல தான் அவருக்கு பாலா ஆமா நான் சொர்க்கத்துக்கு போனமா நரகத்துக்கு போனமா சொர்க்கம் நரகம் இரண்டுமே இங்குதான் இருக்க ஓஹோ இது உங்க உலக சுப்ரீம் கோர்ட் மாதிரி ஜட்ஜெல்லாம் அடிக்கடி மாத்திருக்கீங்களா நாங்கள் தண்டனை அளிப்போம் இதோ வலது பக்கம் சொர்க்கம் இடது பக்கம் நரக இரண்டுமே எங்கள் ஆளிகைக்குட்பட்டு தான் இருக்கிறது ஆனால் எங்களுக்கு மேலே மேலதிகாரி இருக்கிறார் அவர்தான் இந்திரன் இந்த பவர்ஃபுல் ஆபிசர் ஆமா அப்படின்னா சிவன் பெருமா உங்களுக்கு எல்லோருக்கும் சக்தி இருக்கிறது ஆனால் இந்திரனிடம் நாற்பது லட்சம் தேவர்களின் ஓட்டுகள் இருக்கின்றனவே ஓட்ட வச்சுதான் எங்கேயும் ஆளுக்கு மரியாதையா சைலண்ட் சைலண்ட் சைலண்ட் அயராத தேவன் அவன் சிவனாக தேசன் மண்ணிலே காதன் விண்ணிலே தேவன் காலத்தின் சூழன் ஞானத்தின் சீலன் அப்பா பிரமாதமா இருக்க இன்னும் இருக்க Ha-ha! Kanda-va-vindida, vindava-kandida, yama-darmairad, yama-darmairad! Pa-da! Pa-da! Pa-da! யவ் சூப்பரா இருக்கியா இன்னொரு வாட்டி சொல்லு பாக்கலாம் இதை ஒரு வாட்டி சொல்றதுக்குள்ளே போகுது வாட்டி சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு பையன் வரமாட்டேங்கடி விட்டு போனாலும் அதை பிடிக்கிற தப்பி தவறி மாத்தி சொல்லிட்டா இன்னும் ரெண்டு கொம்பு முளைக்கிட்ட சவிக்கிறார் இருக்கிற கொம்பாலே ஒண்ணும் பண்ண முடியல உடம்போட கொம்பு பெருசா இருக்கே பான்னு அங்கேயே நிக்கிறாரு ஏதாவது ஒரு லைன் விட்டுருப்ப ஆமா என்ன விட்டுட்டேன் என்னங்க இந்தியில் பேசுகிறாருமா உலகத்தில் உள்ள அத்துடைய ஒழிகள் எனக்கு தெரியவோ சப்போஸ் சைனாவிலிருந்து நீங்கள் அழுத்த வந்து விட்டால் நான் அவரிடம் எல்லா மொழியில் பேச முடியும் என்னங்க அரிசிபுடி ஒற்றக்கலை எல்லாம் சைனீஸ்ல என்னங்க பேசினீங்க பெயர் இல்லை என்று கேட்டேன் அதையா நேரம் கேட்டீங்க நல்ல வேலை நான் எங்கேருந்து வரேன் கேட்டீங்கன்னா இன்னும் லேட் ஆயிருக்கும் ஏங்க அனாவசியமா சைனீஸ்லாம் பேசுறீங்க பேசாம உலகத்துல முக்காவாசி பேருக்கு தெரிஞ்ச பாஷை பேசுங்க நீங்க மலையாளத்துல பேசுங்க சந்திரனா தவிர பாக்கி எல்லாத்துலயும் அவங்க தான் இருக்காங்க நானே சொல்றேன் நானே நிறைய சினிமாலாம் பாத்துருக்கேன் நான் சொல்லுவதுதான் சத்தியம் சத்தியத்தை தவிர வேற எதுவும் இல்லை இது எமன் மேலான அவருக்கு மேல எருமை மேலான இந்த உயிர் தன்னை பெற்றெடுத்த தாய்க்கு அவருடைய கடைசி காலம் வரைக்கும் சோறு போடாமல் கஷ்டப்படுத்தி பெற்ற தாய்க்கு நான் சோறு போலயா விளையாடுறியாயா எனக்கு தாயே கிடையாதுப்பா உனக்கு தாயே கிடையாதா நீ என்ன டெஸ்ட் யூ பேபியாவோ என்னோட தாய் சின்ன வயசுல செத்துட்டாங்க உன் தாய் சிறு வயசுலயே இறந்து விட்டா எனக்கு சிறு வயதோ என் தாய்க்கு பெருவயில அப்ப செட்டாங்க நீ தானே சென்னையில் பழைய மாம்பழத்தில் எல்ஏ எம் கோவில் வீதியில் நாற்பத்தி ஒன்னாம் நம்பர் வீட்டில் வசித்தாள் சென்னை கரெக்டு பழைய மாம்பழம் கரெக்ட் எல்ஏம்மன் கோவில் வீதி கரெக்ட் நாப்பத்தி ஒன்னு பழசா புதுசா a b இல்ல புது நம்பர் பார் இல்லாத வீடே கிடையாது மெட்ராஸ்ல ஐயகோ இந்த புது நம்பர் கொடுத்த விஷயம் இது வரைக்கும் உனக்கு பெரிய யானை காது உடனே எட்டிடுப்பேன் நான் கொண்டு வர சொன்னது ஒன்னு இருக்கும் மணிகண்டனை ஒரு அறவுமா இருக்கும் ஒரு தப்பா பண்ணிருக்கேன் புது நாற்பத்தொன்னு மணிகண்டனு மார்க்கண்டயா என்னமோ மெட்ராஸ்ல இருந்து தஞ்சாவூருக்கு மாத்தி அம்ச மாதிரி பேசுறியா உலகத்தையே மாத்திட்டு சிறு குழப்பம் சிறு குழப்பம் இல்லீங்க பெரும் குழப்பங்கிட்டாங்க ஆட்சியில் தர்மம் தவறுகின்ற தலைமை எனக்கு பிரபு என்ன இது அமர்வதோ சித்ரகுப்தா உனக்கு தெரியாதா எவதர் தர்மம் கட்டி விட்ட கிளம்பெய்வத்தை விடும் என்று உனக்கு வேண்டும் என்றால் நீ சென்று உட்கா என்னையாங்க இங்க ஒருத்தர் கஷ்டப்பட்டு இருக்க அதை கவனிக்காம ஆனாளுக்கு நாற்காலி சென்றை போறீங்க அமைதி அமைதி என்ன செய்யலாம் சித்திரகுப்தா திடீர் கேட்டால் என்ன செய்வது எனக்கு புரியவில்லையே மகாபிரபு எந்த தீபகே தூசாரம் பரமசிவன் ரவுட்ஸுக்கு வருகிறார் ஐயகோ பரமசிவன் வருகிறா நேரம் கட்ட நேரத்தில் அவன் பரமசிவன் வழக்கமாக விட்டது ஐயகோ சித்தகுப்தா உன் தவறு தெரிந்தால் அவ்வளவுதான் நான் தொலைந்தேன் செய்வேன் யாரு பரமசிவன் அவர்தான் உங்க டிபார்ட்மெண்ட் சீஃப் அவன் வரட்ட அவரை நான் வத்தி வைக்கிறேன் ஊழல் வரட்டும் வருது வேண்டாம் அப்படி ஒன்றும் செய்து விடாது மணிகண்டா மார்க்கண்டயா மார்க்கண்டையா பரவசு ரவுட்ஸுக்கு வரும்போது உணர்விடாத அவரிடம் அவர் ரவுட்ஸ் பிடித்து சென்ற பிறகு நான் ஏதேனும் உங்களுக்கு வாழ்க தருவம் தர்மம் வாழ்க என்ன எம் தர்மா உன் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கும் கத்தி சற்று இறங்கி ஆடிக்கொண்டிருக்கிறதே அது ஏன் வாழ்கண்டரே அது ஏனும் எனக்கு தெரியவில்லை சிறிது காலமாகவே அந்த கத்து அங்கு ஆடிக்கொண்டுதான் இருக்கின்றது நான் நினைக்கிறேன் மேலே கட்டப்பட்டிருக்கும் கைது விட்டது போலும் அது போகட்டும் இங்கு ஏதோ துர்நாற்றம் வீசுகிறது அது எப்படி துர்நாற்றமா இருக்காது ஆமாம் இந்த மாநிலம் இப்போதான் எடுத்து வரப்பட்டிருக்கின்றான் நான் நினைக்கிறேன் இவன் பட்டை எடுத்துவிட்டு பட்டை அடிப்பது அதர்மமா அல்ல நீரில்லா நெற்றி பாழ் என்ற பழமொழியை நீ மறந்தனையா எனக்கு விருப்பமான திருநீற்று பட்டையை நெற்றில் அணிந்து கொள்வது எந்த வகையில் அதர்மா சுவாமி நான் உங்களுக்கு பிடித்தமான திருநீற்று பட்டை கூறவில்லை ஐயா, இது பட்டை சாராயம் அதாவது பேட்டரி செல்களை எல்லாம் ஊற வைத்து ஒரு வாரம் கருத்து அதில் எட்டா பட்டைகளையும் விட்டு எவ்வளோ காட்சி கொதி வந்ததும் எலுமிச்சப்பட சாற்றை கண்டி லிக்கர் என்னமோ ரெண்டு பேரும் அண்ணாமலை வாசா அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்கின்றதா நாம் நம்முடைய டிபார்ட்மெண்ட்ல குறையதும் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் இன்டர்னல் ஆடிட்டிங் வரலாம் இதோ இப்போது கூட என்ட்ரி ரெக்கார்டில் பதிவாகி இருக்கிறது என் லெட்ஜரில் குறித்துக் கொள்கின்றேன் சென்று வருகிறேன் தர்மம் குழையாமல் இருக்கின்றேன் ஆனாலும் இந்த அதை தான் நான் நினைக்கிறேங்க இந்த அதர்மவார்டே அவரோட புலி தோல்லை நினைக்கிறேன் எடுத்து வந்த மன்னிக்க வேண்டும் இவனை பூலோகத்திற்கு அனுப்ப இயலாது ஏன் இவன் இறந்த அன்று ஞாயிற்றுக்கிழமை ரேசுக்கு நேரமாகி விட்டது என்பதற்காக இவன் தந்த இவன் உடனே எழுத்து விட்டான் என் உடம்பு எரிச்சிட்டாங்களா அதான் வர வழி எல்லாம் சூடா இருந்தது அய்யோ கண்ணே சாவித்ரி நான் உடம்பு இல்லாத என்னமா பண்ண முடியும் நான் மட்டும் மேலவரத்தில் இருக்கேன் நீ மட்டும் பூலோகத்தில் இருக்க யோ நான் விடமாட்டேன் நெட்டி கண் எங்க லெக்சர் புக் பரமசிவன் எங்காய் எனக்கு மாதிர சற்று அவகாசம் ஏதேனும் வழி தெரிகிறதா என்று பார்ப்போம் எனக்கு சிறிது காலம் அவகாசம் கொடுப்பாய் அது வரையில் எவ்வளவு திரை இருக்கலாம் தடை ஒன்றுமில்லை பிறகு நன்றாக யோசனை செய்து உனக்கு ஒரு நல் வழி செய்கிறேன் கவலை வேண்டாம் அதெல்லாம் முடியாதையா என்னோட காதலி சாவித்ரி சாயங்காலம் சினிமா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு தயவுசெய்து அனுப்பிச்சிரு சினிமா பார்ப்பதுதான் ஒரு பிரச்சனையும் துவிலே. கவலை வேண்டாம் எழுத உள்ள வீடியோ டேப் ரெக்கார்டில் கவர்ச்சி கண்டு ஜெயமாலினி நடித்த சொர்க்கத்தின் திறப்பு விழா காட்டுகிறேன் குட் மார்னிங் குட் மார்னிங் இரவு நன்றாக தூக்கிதாயா சரியான தூக்கமே இல்லீங்க நரக வேதனை கூட கடிக்கலீங்க நான் மெட்ராஸ்ல பழைய மாம்பலத்தில இருந்து வர அந்த கொசுக்கடி இல்லாட்டா அந்த அட்மாஸ்பியரே சரியில்லாத மாதிரி ஒரு பீலிங்க ஏற்பாடு செய்யறேன் பண்ணுங்க இரவு விருந்து உண்டாயா விருந்தெல்லாம் குடுத்தாங்க நல்லாதான் இருந்தது அந்த பிங்கர் பாத்தீங்களா நல்லாதான் உப்பு தான் கொஞ்சம் கொறைச்சலா போட்டு இருக்கீங்க ரொம்ப பிரமாதமா இருக்கிய ஒரு சின்ன விஷயம் என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு கேபரே கூட இல்லையா கேபரே என்றால் என்ன கேபிரே தெரியாதா சரியாதே குனி காத கட்டியா சொல்றேன் இதான் அப்படியா என்ன இவ்ளோ சொல்லு விடு நீ சித்திரகுப்தா அது எந்த ரகசியம் உங்கள் நாட்டில் அரசியல் நிலைமை எப்படி இருக்கிறது ஒன்னும் சொல்லுகிற மாதிரி இல்லீங்க இங்க இருக்கிற கீசிருவேன் டாய் நீ இங்க வந்தா நான் உன்ன கீசுமா கீஸ்டு பத்தி கீசுனா சும்மா உதார விடுறது உதாரணு டப்பில் என்ன கீசுது மாறி மாறி வந்து இருக்கும் இதுக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது சொல்வது எதுவுமே எனக்கு விளங்கவில்லை அரசியல் இதெல்லாம் விளங்கியா பண்றாங்க பாட்டில் வரும் எங்களுக்கு அவ்வளவு சுலபமாக எங்களுக்கு இருக்கிற கோட்டாவோ ஐயாயிரம் பீப்பார்கள் தான் இருப்பதோ ரெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் போதா குறைக்கு உலகத்திற்கு ஒரு உயிரோடம் சோமபாலத்தை விரும்பி குடிக்கிற தண்ணி பத்தல கடத்தல் செய்கிறோம் இந்த லோகத்திலிருந்து கடத்தல் செய்கிறோம் எப்படி கிளிகள் மூலமாக சித்திரகுப்தா பிரபு பூலோகத்திலிருந்து உயிர்கள் வந்து கொண்டிருக்கின்றன விசாரணை நேரம் விசாரணை துவக்குவாய் நான் இன்று அரசு தரப்பு வக்கீல் ஓகே எம்எல்ஏ வேதாச்சலம் எம்எல்ஏ வேதாச்சலம் எம்எல்ஏ வேதாச்சலம் புல் ஸ்டாப் கொஞ்சம் டீசெண்டா வாய் இது என்ன அசம்பிளியா சத்தியம் சத்தியவிர வேறு நான் தமிழன் சத்தியம் என்பது வடமொழி சொல் தமிழில் தான் பேசுவேன் தமிழ் என் பேச்சு தமிழ் என் மூச்சு தமிழ் என் மேய்ச்சு ஆமா மூச்சு நின்றுதான் தமிழ்லயே சொல்லு பிராமிஸ் ஆக நான் சொல்வதெல்லாம் உண்மை ஓ பிராமிஸ் இப்ப தமிழாயிடுச்சா உனக்கு தொழில் என்ன எம்எல்ஏ ஓ அதே தொழிலாகிட்டியா எம் என்ன எல்லாரும் சொல்லுங்க அது எம்எல்ஏ தான் நான் சேரும் போதே எம்எல்ஏத்தான் சேர்ந்தேன் என்னங்க அது எல்கேஜி யூகேஜியா ப்ரமோஷன் கொடுக்கறதுக்கு மாறு உடனே நீ எம்எல்ஏ ஆவதற்கு என்றால் என்ன செய்து கொண்டிருந்தால் பால் வியாபாரம் மார்க உங்க உலகத்தில் எம்எல்ஏ முன்னாள் பால் வியாபாரம் பால் வியாபாரம் இல்லை பொட்டு புண்ணாக்கு பூந்தொடப்பம் வைக்கலாம் சாராயம் விற்கலாம் சைக்கிள் கடை வைக்கலாம் ஆனா செருப்பு கடை வச்சா நேரம் டேரக்டா உள்ள போயிடலாங்க ஆனா முக்கியமான விஷயம் கண்டிப்பான குவாலிபிகேஷன் முக்காவாசி படிச்சிருக்க கூடாது சரி ஒரு படிப்பு பி கேமிஸ்ட்ரி விளையாடுற என்ன கல்வி மந்திரியா இருந்தியா அஞ்சாம் கிளாஸ் தமிழ் மீடியம் பிரெஞ்சு எடுத்துக்க வேண்டியது சரி எந்த கட்சி என்னங்க சேர்ந்தவர் கேட்டுதான் தெரிஞ்சபாருக்கு அது கட்சிக்கு கட்சிக்கு தாங்க பெரிய டைரி தலைவர் அவர்களே அண்ணா நான் எந்த கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ என்று கேட்டீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி ஜனதா மூன்றாம் தேதி பாரதிய ஜனதா ஐந்தாம் தேதி காங்கிரசிற்கு வந்தேன் பிப்ரவரி ஏழாம் தேதி திமுக பன்னிரண்டாம் தேதி அதிமுக மார்ச் இருபதாம் தேதி தாமு முப்ரல் இருபத்தஞ்சாம் தேதி தத்தா திதி தூச்சேன் சொல்லியா மே பதினஞ்சாம் தேதி மறுபடி திமுக அன்று மாலையே அதிமுக ஜா பிறகு அதிமுக மறுநாள் காலை அதிமுக ஜே போதுமான நிறுத்துவாய் கிழக்கே தலையை சுட்டிக்கொண்டு வருகிறது உங்களுக்கு இங்க இருக்கு எங்களுக்கு எப்படி இருக்கும் நாங்கள் சரித்திரம் படைத்தவர்கள் பரந்த நோக்குடையவர்கள் சாதி சமய வேறுபாடு இல்லாதவர்கள் சாதி சமய வேறுபாடு இல்லாதவர்களா அம்மாவும் பேர் என்ன சொன்ன வேதாசல கோணார் கோணார் உரையினுள் நீங்க தான் எழுதுவதோ அந்த கோணார் அன்றே கோணார் இந்த கோணார் எம்எல்ஏ ஆனார் ியா தெரிய ஜாதி இருக்கவே கூடாது கேட்டா வெறும் வேதாச்சலம் அப்படின்னு சொல்லணும் புரியுதா சித்திரகுப்தா பிரபு இவரது பாப புண்டியங்களை கூறுவாய் பிரபு இவர் மீது பாவம் எதுவுமே இல்லை எல்லாரும் புண்ணியம்தான் இருக்கிறது சித்திரகுப்தா லெச்சர் பாரியா மாத்தி கீட்டி படிக்க போற அப்படி எந்த ஒரு சந்தேகம் என்னங்கிறது அரசியல்வாதி எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காரு பாவமே இல்லைன்னா எப்படிங்கிறது புண்ணியங்களாவது கூறுவாய் இவர் தேர்தல் காலத்தில் மக்களிடம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார் அப்படியா அப்படி ஒரு அபூர்வமான எம்எல்ஏ மோதிகளை மெத்த மகிழ்ச்சி கொண்டேன் சொர்க்க பாதையில் சென்று ஒளி உழம்பு நட்சத்திரமாக திகழ்வாய்ப்போ நன்றி ஐம்பது ரூபாய் எங்க சும்மா ஐயா அப்படி அப்படி லஞ்சம் புத்தி ஒன்னு விட்டு போலியே அப்படியே லஞ்சம் கொடுத்தாலும் நேரடி அவர்கிட்டயா கொடுக்குறது அவர்கிட்ட கூட அவர் எல்லாருக்கும் டிஸ்பேஸ் பண்ணுவாரு அப்படி என்ன ஆய்ந்தால் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டாரு நான் எம்எல்ஏ ஆனார் நீயா இல்ல அவர் ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள ஒரு ஆளுக்கு வேலை வாங்கி தருவேன் அப்படி என்று வாக்குறுதி அளித்து அதை நிறைவேற்றி இருக்கிறார் பிரபு இது ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு ஆளுக்கு இந்த ஆளு வேலை வாங்கி கொடுத்த குடும்பம் எல்லாம் தெரியுமா அவர் அக்கா பிள்ளை அண்ணன் மாமா பிள்ள மச்சாம்புள்ள ஊர்ல முக்காவாசி பேர் இவர் குடும்பம் அப்படியே இல்லாட்டாலும் ஆக்கிக்கிறாரு ஒரவே இல்லாத ஒரே ஒரு பொண்ணுக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு நாங்களே ரொம்ப சந்தோஷப்பட்டோம் இப்ப என்னடான்னு பார்த்தா அந்த பொண்ணு மூணு மாசம் அண்ணனுக்கு நாலாவது செட்டப் செட்டப் இல்ல அது செட்டப் எடுக்கூடாது ஊரு வசிக்கப்பட வேண்டியவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு பாட்டி இருந்தது தொழில் என்ன புரொடியூசர் கேமராமேன் ஸ்டில் போட்டோகிராபர் டைரக்டர் மியூசிக் டைரக்டர் எடிட்டர் அண்ட் ஆக்டர் டைம் கிடைக்கும் போது அடுத்து உங்க படத்துக்கு பேக்ல டிக்கெட் அதான் உனக்கு மெயின் தொழில் சினிமா துறைக்கு வருவதற்கு பின்னால் நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் விவசாயங்க விவசாயமா விவசாயத்துறையிலிருந்து எப்படி சினிமா துறைக்கு நுழைந்தா அது ஒரு பெரிய கதங்க சுருக்குமா சொல்லு இது ஒரு மணி நேரம் தான் ஒரு நாள் கலப்பை எடுத்துக்கிட்டு நேரத்துல ஆழமா உழுதுகிட்டே இருந்தா திடீர்னு கலப்பில் ஏதோனு ஆமாங்க மாட்டி கிச்சி பூந்து நோய்ச்சிக்கிச்சு ஏதோ ஒன்று என்னன்னு எடுத்து பாத்திம் ரோல் கலவுலகமே என்ன தமிழ் படத்துக்கு வா வா என அழைக்கிற மாதிரி இருந்துச்சு திடீர்னு குதிச்சுட்டேன் குதிச்சுட்டாரு கப்பனு பூந்துட்டாரு டமாலு நோய்ச்சிக்கினாரு இவருக்கு தமிழே தெரியாது படா பேஜாரியா அது சரி சினிமா துறைக்கும் விவசாயத்துறைக்கும் எந்த சம்பந்தம் உள்ளது ரெண்டுமே பீல்டுங்க கரெக்டுங்க ரெண்டுமே பீல்டுங்க அங்க கலப்பிய பிடிக்கிறாங்க கிளாப்பு கட்டையை செலக்ட் பண்றாங்க அங்க பம்பு செட்டு போட்டு அடிக்கிறாங்க அங்க ஆழ உழறாங்க உழைத்து முன்னு குத்திருக்கிறார் இவரது பாவ புண்ணியங்களை பற்றி கூறுவாய் இவர் மீது பாவம் எதுவுமே இல்லை எல்லாம் புண்ணியம்தான் இருக்கிறது மூலமாக உலக மக்களை நல்வழி படித்திருக்காரு பிரபோ எத்தனை இந்த ஆளுக்கு வசனமே எழுது பாட்டு எப்படி எழுதுவான் கத்துக்குட்டிக்கு என் தத்துவ பாடல் புரியாதுங்க நீ தத்துவ பாடல் எழுதுவாயா எங்க எதை குறித்து ஒன்று இரண்டு மூன்று என்று வரிசைப்படுத்தி ஒரு பாடல் பார்க்கலாம். ஒன்றான அவர்களே சங்களை அழைச்சா இல்லையாப்பா இது வேறு காட்சி தாயே தாக்கல் செல்லலாம் நீப்பாடு அவங்க தீன் மாதிரி வந்துட்டாங்க நீப்பாடு பா ரத்தின் நிறமோ சிவப்பு ஆஹா பாலின் நிறமோ வெளுப்பு ஓஹோ கடலீர் என்றும் கரிக்கும் சக்கரையோ என்றென்றும் இனிக்கும் படைப்பு நானே எழுதுவேன் நீங்க போய் எழுதிவாங்க ஒரு பாடலுக்காக இவரை எழுத்துக் கொண்டு எண்ணெய் கண்டதொடர் வாக்கிய கொண்டு வாருங்கள் கருத்து திண்டுபடுகிறேன் அறிக்கப்பட வேண்டிய கொப்பரையிலிருந்து எ தேங்காயிலிருந்து உங்களுக்கு எண்ணெயை பார்த்தேன் பல வருஷம் ஆச்சுங்க இந்த பாமாயில் கேள்விப்பட்டதோ சரி அதான் தீபாவளிக்கு எண்ணுல எழுதி தலையில தேய்ச்சுக்கிறோம் அதான் எண்ணெய் கொப்பரேன்னா எவ்வளவு குதிக்கிறேன்னு சொல்றாங்க பிரபு என்ன இது கூறுகிறான் என்பதற்காக எல்லோரும் நரகத்திற்கே அனுப்புகிறீர்கள் கேவலம் மாநிலம் பேச்சுக்கு மதிப்பு தருவது சீனா கோனா என்னையா கேவலம் இந்த மாநில பத்தி உனக்கு தெரியாது இன்னைக்கு கவனி மேல் லோகத்துல அண்டர் கிரவுண்ட் வேலை நடக்குதுயா இந்த மேல் லோகத்துக்கு கொண்டு வந்தது தப்புன்னு இன்னைக்கு சாயங்காலம் சர்வு கட்சி மீட்டிங் இருக்கு அனைத்து கட்சி தலைவர்களும் பேசுறாங்க மச்சி நீ காலி மச்சி இன்னைக்கு சித்திரப்தா பிரபு என்ன கூறிவிட்டு செல்கிறான் பார்த்தாயா இந்த மச்சி நான் அவரை பார்த்துக் கொள்கிறேன் சர்வ கட்சி மீட்டின் சர்வேஸ்வர காதல் விழுந்தால் நம் கதி என்ன நம் கதி என்று கூறாதீர்கள் மகா பிரபு உங்கள் கதி என்ன என்று எண்ணி பாருங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் அப்பா அண்ணன் போனால் பெண்ணை காலியாகும் என்று காத்திருக்கிறாயே மாற்றி எடுத்துக்கொண்டு வந்துவிட்டாய் நான் இங்கு மாற்றிக்கொண்டு தவிக்கிறேன் Aandavan dev saname me adiya vendidum anubhave me Aandavan dev saname me adiya vendidum anubhave me வாருங்கள் நாரதே கலகப்பிரிய நாரதா எங்க எந்த கழகத்திற்காக வழி தேட வந்தீரோ இல்லையமே உன் களங்கத்தை போக்க வழி தேட வந்திருக்கிறேன் மார்க்கண்டை உன் கண்ணில் விரலி விட்டு ஆட்டுதான் அவரிடம் விரல்கிறத ஆட்டுகிறான் ஐயகோ அதற்குள் உக்க தெரிந்து விட்டதா அவ்வளவுதான் நான் செத்தேன் என்ன எல்லோரு சாவுக்கும் காரணமா இருக்கும் நீ சாவதா இப்போதெல்லாம் மார்க்கண்டை என்ற பெயரை கேட்டாலே உனக்கு அழகியாக இருக்குமே போதும் நாரதனே கிண்டல் செய்யாதிகள் அவரை ஏற்கனவே அவர் நோண்டு போயிருக்கிறார் பிறகு அவர் அழுதே விடுவார் சர்வகட்சி மீட்டின் சர்வேஸ்வரன் காதில் விழுவதற்குள் இந்த மார்க்கண்டேகத்திற்கு திருப்பி அனுப்பிவிட நான் எந்தவோ அவரை அனுப்ப மாட்டேன் அடம்பிடித்துக் கொண்டிருக்கின்றேன் முனிவரே இந்த மார்க்கண்டே எனக்கே எவனாக வந்து வாய்த்து விடுவான் போலிருக்கிறது என்னதான் செய்யட்டும் நான் ஆக்கும் கடவுளான பிரம்மாவுடைய நிலைமை கூறி போலவே ஒரு உடலை படைக்க செய்வோம் அதனுள் உயிரை செலுத்தி பூலோகம் அனுப்பிவிடலாமே செய்யலாம் சித்திரகுப்தா ஆனால் நான் பிரம்மதேவர் இப்போது இங்கு இல்லையே அவர் ஏதோ யாகம் செய்கிறேன் லாங் உயிர் எடுத்து கொண்டு சென்றுவிட்டார் படைப்பை கூட இங்கு அவருடைய உதவியாளன் யாராவது வஜ்ரகும்பன் அவன்தானே கவனித்துக் கொள்கிறாள் வஜ்ரகும் இருக்கிறான் பிறகு விடுதேவா வஜ்ரகும்பன் ஒரு மாதிரி பெருவழி அன்பளிப்பு என்றாலே போதும் இப்படித்தான் அசடி வழிவான் அப்படியா சித்திரகுப்தா உடனடியாக எங்கிருந்தாலும் வந்த வஜ்ரகும்பனை இங்கு வரவழைப்பாய் வஜ்ரகும்ப வாழ்க தம் தர்மம் வாழ்க காலதேவனு காலை வணக்கங்கள் வா வஜ்ரகும்பா வா எனக்கு ஒரு சிறு உதவி தேவைப்படுகிறது என்னால் உதவியா இந்த அன்பளிப்பு பெற்றுக்கொள் வஜ்ரகும்பா எனக்கு உடனடியாக டூப்ளிகேட்டாக ஒரு மாநில உடல் தேவை மாநில உடலா அதில் சில டிபிகல்டி பிரபோ வாட் டிபிகல் பிரம்மதேவன் லீவில் போகின்ற பொழுது எலும்புகளை எண்ணி வெளித்துவிட்டு போயிருக்கிறார் அதை மீறி நான் ஏதாவது முறித்து விடுவார் மேலும் என்னுடைய கோடவுனில் நான் படைக்க போகின்ற எலும்புகளும் இருக்கின்றன ஒன்று வேண்டுமான அது மட்டும் எப்படி சாத்தியமாகும் சாதாரணமாக பிரம்மனுடைய உத்தரவுப்படி பத்து பவுண்டு எட்டு பவுண்டுக்கு குழந்தைகளை படைக்க வேண்டும் நான் ஒட்டுமொத்தமாக ஐந்தரை பவுண்டுக்கு படைத்து விடுவேன் நாலரை பவுண்டு மிச்சம் தானே மூக்கு சற்று பெரிதாக இருக்க வேண்டும் என்னால் சற்றே வழித்தளித்து விடுவேன் நீ வஜரகும்பல் கும்பல் மேலும் தேவையாக இருந்தால் சிபி சக்கரவர்த்தி இங்கிருந்த இருக்கிறார் அவரிடத்திலே சொன்னால் தொடையை வெட்டி கதையை கொடுத்து விடுகிறார் உயிரோ உங்களிடத்தில் இருக்கிறது ஆமாம் வஞ்சரகும்பா இந்த மூளைக்கு என்ன செய்வது அவன் எங்கு பிறக்க போகிறான் ஏன் இந்தியாவில்தான் பிறகு என்ன மூளையே தேவையில்லை அச்சிரகுப்பா இந்தியர்களுக்கு எல்லோரையும் விட அதிகமான மூளை இருக்கிறது ஆனால் உபயோகித்தால் எங்கே பழுதாகிவிடுமோ என்று அவர்கள் அதை உபயோகிப்பதில்லை பிறகு என்னதான் தேவை எலும்புகள் அவருடைய அஸ்தி கிடைத்தால் கூட போதும் சித்திரகுப்தா பிரபு மார்க்கெட்டை அஸ்திக்குதான் எங்கு செல்வது இப்போது மார்கண்டே எனது அஸ்தியை கங்கையில் கேட்க ஏற்பாடுகள் செய்து அவர்கள் வீட்டு சாஸ்திரிகள் வசூகப்படைத்திருக்கிறார்கள் அதை எடுத்து வர செய்து விடலாமே இத்தனை நேரம் அதை கங்கையில் கரைத்திருந்தால் இல்லை யமதேவா இன்னும் இரண்டு பேர் சாக கலக்கிறார்கள் எல்லோரு அஸ்தியையும் ஒரே செலவில் கரைத்து விடலாம் என்று அய்யர் காத்திருக்கிறார் அப்படியா சித்ரகுப்தா உடனடியாக நமது கிங்கரகளை உலோகம் அனுப்பி மார்க்கண்ட அஸ்தி கலசத்தை இங்கு எடுத்து வர ஆவர செய் உத்தரவு நீ தமிழ் ஆச்சியார் பொண்ணாச்சு என்ன பண்றது பாவி இப்பண்டைய போட்டான் அவர் செத்துச்சாரி இன்னொரு வாட்டி சொல்லாதீங்க சரி சாகல அமரன் ஆயிட்டா சாக மாட்டாரு இன்னும் என் மனசு ஆரோக்கியமா இருந்துட்டு தான் இருக்காரு இந்த இன்கிரிமெண்ட் இன்னும் ஆரோக்கியமா வளரும் என்னவாம மனச தேசிக்க உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு கிரிக்கெட் கமெண்ட் கேட்கணும் நம்ம பையன் மத்திய விளையாடுறேன் யாரு ரவி சாஸ்திரி சரி அது வரைக்கும் நானும் இவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன் யாரோடமா ஓஹோ நம்ம மார்க்கண்டே கூட நானும் விசாரிச்சேன்னு சொல்லுவா சந்த என்ன தீமை கேது இந்த பெண் நமது மார்க்கண்டேனின் மனைவியா இல்லை இல்லை இவள் என்றலியா அது சரி இவள் ஏன் ஒன்றுமையை பேசாமல் நிற்கிறாள் மழையா இது சோக சோக இசை வந்த பிறகு பேசுவாள் மார்க்கண்டே மன்னிச்சிருங்க மறக்க மனமாற்றாக மதுரையில இருக்கிற மாமா வீட்டுக்கு போறேன் ஏ கும்பகோணத்துல இருக்கிற அத்த வீட்டுக்கு போறதான மார்க்கண்டே மன்னிச்சிருங்க மறக்க முடியல இது எல்லாத்துக்கும் மேட்சா வருது மதுரை தான் அதனால்தான் அங்க போற நான் வர என்ன பீமை கேது இதுதான் மார்க்கண்டே அஸ்தி கலசம் எடுத்துக்கொள் எப்படி தெரிஞ்சுக்காக இருந்து ரிட்டையர்ட் ஆக போகிறாய் அவள் மார்கண்டி கலசத்துக்கு மாலை மாட்டாவல் மற்றவர்கள் மாலை மாட்டுவாள் மாடையா எப்படி மார்க்கண்டையா இப்பொழுது ஒரு உடலை முன்னிப்பாவே படைத்து விட்டோம் மகிழ்ச்சி தாலே மகிழ்ச்சி அஸ்தி கலசத்தை கொண்டு வந்து நாலு நாள் கழிச்சு பாடி பண்ணி கொடுத்துருக்கீங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் உனது உறுப்புகள் எல்லாம் சரியாக இருக்கின்றதவா என்று பார்த்துக்கிறோம் சித்திரகுப்தா என்ன நீ வர வர ரொம்ப அதிகமா பேசுற அப்படி சொல்லவில்லை முன் விருந்தார்போல் உன் உடல் எடுத்துதான் பார்க்குள் எல்லாம் கீழே போய் வீட்டுல ரகசியமா பாத்துக்கிறேன் நான் கிளம்பட்டமா எங்க அப்பா இருக்காரு அவருக்கு என்ன பாசம் ரொம்ப ஜாஸ்தி என்ன காணும் தேடிட்டு இங்கேயே வந்தாலும் வந்துருவா அவ்வளவு பாசம் வந்துட்டாரு பாத்தியா அப்பா நீ எப்படி இங்க வந்த என்னமோ ஆசைப்பட்டு வந்த மாதிரி கேட்கறீடா ஆயிடுச்சு முடிஞ்சு போச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க ஓ நீ சென்று போயிட்டியா சரி வீட்டு சாவி விடுமா திரும்பி போகணும் என்னது திரும்பி போனா விளையாடுற ஆமா பாத்தி எடுத்து பழைய நாற்பத்தொன்னு புது நாற்பத்தொன்னு கன்ஃபியூஷன் உண்மை நாங்கள் சரியாகத்தான் கொண்டு வந்திருக்கின்றோம் இங்கு உது பையனார் பிறகு மேல்நோக்கில் போட்டோகிராபி டிபார்ட்மெண்ட் ஒன்றை ஏற்படுத்தி விட்டோம் இங்கு எல்லோரு போட்டோ உள்ள அப்படியா சரி சரி வீட்டு சாப்பிட்டு கிளம்பறேன் எதுக்கு வீட்டு சேமி கீழே போய் நம்ம வீட்டை தரந்து வீட்டுல சாவத்திரியை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க போறேன் வீட்டை வித்துட்டியா என்ன விளையாடுறியா நீ ஆமாண்டா வீட்டை வித்து ரேஸ் அது மட்டுமா உன்னோட பி கிராஜுவேட் எல்லாமே வந்தது எல்லாத்தையும் குருதாலேயே கேட்டேன் என்ன உளறும் செத்து போய் நாலு நாள் கூட ஆகல அதுக்குள்ள இந்தியா பி எப் ஆயிடுமா என்னது நீ செத்து போய் நாலு நாள் தான் ஆகுதா நீ செத்து போய் நாலு வருஷம் ஆகுது என்று கணக்கு நீ வேற இன்னும் பேசாதயா அப்படி இன்னொரு வருஷம் ஆயிடுப்பது பரவாயில்ல அப்படி சாவித்ரி என்னோட வயசுல சின்னவதான் எப்படி நான் சாவித்திரியை கல்யாணம் பண்ணிட்டு வாடகை வீட்டியாவ சந்தோஷமா இருக்கேன் அதுவும் முடியாது ஏன் அவளியும் ஊத்துட்டியா இல்லடா நீ செத்து போனவனே அவன் மனசு பாதி மதுரைக்கு போட்டா மதுரைக்கு போயிட்டாலா யோ நான் விட மாட்டேன் விடமாட்டேன் எங்க நெட்டிகண் எங்க லெக்சர் புக் சொல்லுங்க மார்கண்டேயா நீ சென்று உன் தகப்பனுக்கு அவனை கொதிக்க வைக்க போகும் அவன் ஊசியின் அளவையும் உண்மை நம்பி தான் போறேன் நீங்க மட்டும் எனக்கு ஒரு வழி செய்யல கைலாசம் சதாசிவம் கமிஷன் சோதனைக்கு மேல் சோதனை காலவா என்னதான் செய்வேன் இப்போது பிர ஒரே உருவம் போல் ஏழு உருவம் படைக்கிறார் ஒவ்வொருவரை போலவும் ஏழு பேசும் அறிந்த விஷயம்தானே கருத்தரை வைத்து எஸ் பி முத்துராமன் கூட ஒரு திரைப்படம் தயாரித்துள்ளாரே காட்சியிலே வரும் கீதம் கரெக்ட் மார்க்கணைக்குள்ள மற்ற ஆறு பேர் விதியை பற்றி சித்ரகுப்தா உனக்கு தெரியுமே பிரபு அந்த ஆறு பேரில் மூன்று பேர் ஏற்கனவே இழந்து விட்டனர் அப்படியா மீதி இருப்பவர்கள் ஒருவன் ஷியாங்க சீனாவா வேண்டாம் ஜனநாயக என்பவன் இலங்கையில் இருக்கிறான் இலங்கையா வேண்டவே வேண்டாம் மற்றொருவன் இந்தியா மதுரை பெயர் கண்ணப்பன் அவன் மதுரை என்னும் ஊரில் மேற்காவளி மூலவீதியில் எண்பத்தி ஒன்றாம் நம்பர் வீட்டில் இருக்கிறார் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் சித்ரகுப்தா ஒன்று அவன் விதியை கூறு இல்லாவிட்டால் என்னிடம் கூடும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நாரகரே நாளை அவன் ஏதோ வேலை நிமித்தமாக மதுரையில் இருந்து சென்னை சேல இருக்கிறான் வழியில் விராலிமலை அருகே அவன் பயணம் செய்ய போகும் பஸ் கவிழப் போகிறது அந்த பஸ் விபத்தில் கண்ணப்பன் நசிங்கி கூழாகி இறக்கப்போகின்றார் இந்த மார்க்கண்டி அந்த கண்ணப்பன் வீட்டில் விட்டு விடு சபாஷ் சரியா யோசனை சித்ரகுப்தா உடனடியாக ரெடி ஆயிட்டு இருக்காரு நானும் ஊருக்கு வரேன்னு சொல்றேன் வேண்டாம் என்னமா அவன் என்ன மெட்ராஸ் சுத்தி பாக்க போறான் காலேஜ் செமினாருக்கு போறாமா அதுக்கு இல்லாம அந்த லேடி ப்ரொஃபசர் மல்லிகாவும் போறா அதனாலதான் அதுக்காக ஒன்னோட அழகா இருக்கிறவங்க யாரும் அவங்க கூட போக கூடாதா போங்க மாமா உங்க பிள்ளைய பத்தி ஒண்ணும் தெரியாது உனக்கு எப்ப பார்த்தாலும் ஊருக்கு போற துணில எடுத்து பெட்டியில கூப்பிட்டு வந்து ஏன் துணி மணி எடுத்து கொட்டியில வைனா ரெண்டே ரெண்டு துணி எடுத்து வீர்ட்டு பாக்கி அத்தனை துணியும் பொட்டியில போட்டு அமைக்கிறேன் நல்லா இருக்கு பாக்கறதுக்கு லாண்டிகார மாதிரி இருக்கும் அப்படிதான் நான் என்ன குடுத்துருமா பண்ண போறேன் கொட்டில எல்லாம் எடுத்து வச்சிருக்கியா எனக்கு ஆனாலும் ரொம்ப ஞாபகம் போன வாட்டி என்ன பண்ண பேஸ்ட்ரி எடுத்து வைனேன் நீ ஷேவிங் கிரீம் எடுத்து வச்ச உன்னை நம்பிட்டு நான் செமினார்ல பல்ல தேச்சுட்டு வாய் பூரா வரேன் சினிமால வர ட்ரீம் சீன் மாதிரி பபிள் பபிளா வருது நான் எவ்வளவு நேரம் உடச்சு உடச்சு பேச முடியும் நல்லா இருக்கு எடுத்து வச்சிருக்கேயோ என்னடி இது பேஸ்ட் பாட்டில் எடுத்து வச்சிருக்கோயில பேஸ்ட் வச்சிருக்கா டெய்லி நாலு ட்யூப் வாங்கணும் அது வானா பரவாயில்ல ஆனா இத்தனை வயசு கழிச்சு நான் செமினா இருக்கு கைல பீடிங் பாட்டிலோட போனோம் என்ன பத்தி என்ன நினைப்பான் நல்லா இருக்கு ஐயோங் பாட்டில பால் இந்த கொண்டு உள்ள வச்சுட்டு கொஞ்சம் டிகாஷ்டி விட்டு எடுத்துட்டு வா சரிங்க மார்கண்ட சாவித் எங்க வந்த நீங்க ஊருக்கு போறீங்களாம திரும்பி வரத்துக்கு ரெண்டு நாள் ஆகுமாமே உங்களை பார்க்காம என்னமா உன்னோட பெரிய ரோகனியா போச்சு ஏதோ எய்த்த வீட்டுல இருக்கிற சின்ன பொண்ணாச்சின்னு பார்த்தா டெய்லி வீட்டுக்குள்ள வந்து மார்க்கண்டே மணிய கண்டேங்கிறியம்மா இத சொல்றேன் கேட்டுக்க என் பேர் மார்க்கண்டையன் இல்ல இல்ல என் பேரு கண்ணப்ப கண்ணப்ப மார்க்கண்டேயோ நீங்க மார்க்கண்டே இல்லன்னு எனக்கு தெரியும் வரைக்கும் நீங்க மார்க்கண்டே தப்பா நினைச்சுக்காதீங்க மெட்ராஸ்ல எங்க வீட்டுக்கு எதிர்க்க மார்க்கண்டேனு ஒருத்தர் இருந்தாரு நானும் அவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்குயிரா காதலிச்சோம் ஒரு நாள் அவரு செத்து போயிட்டாரு நீங்களும் பாக்கறதுக்கு அவரு மாதிரியே இருக்கீங்களா நானும் திடீர்னு கொட்டு போயிடுமா அப்படச தே மனசிக்கோ உடம்பிக்கா அவ சாதாரண பிராணி இல்ல பயங்கரமான பிராணி சந்தேக பிராணி நாலு கால இல்லையே ஒழிய மேல விழுந்து கடிச்சு பிராண்டிடுவா நீ பாட்டுக்கு அவ இல்லாத நேரத்துல டெய்லி வீட்டுக்குள்ள வந்து மார்க்கண்டே மணிகண்டே காத எனக்கும் அனாவசியமா மனசு செஞ்சலப்படுது இல்ல போயிட்டு வா அப்புறம் அவ இல்லாத போதுவா போ எதுக்காக இரட்ரீங்க நானும் மார்க்கண்டே பழகணும் கலைஞரே கவலைப்படாத நான் ஊருக்கு போயிட்டு ரெண்டு நாள்ல வந்துருவேன் அதுக்கப்புறம் நீயும் மார்க்கண்டேனு எப்படி எல்லாம் காதலிச்சீங்கன்னு தீரட்டிக்குல்ல வா அனுசியா வா என்ன இப்படி எலி வளைய பண்ற மாதிரி பல்ல நர நர நரன் கடிக்கிற ஏங்க இது உங்களுக்கே நல்லா இருக்கா எது இந்த பொண்ணோட இப்படினு எழுச்சு நின்று பேசிட்டு இருக்கீங்களே அது அது ஒண்ணு இல்ல ரெண்டு பேருமே ஒரே கலர் பொடவியா? இல்ல இது பார்டர் வேற உன் பார்டர் வேற அந்த பார்டர் வேற அந்த பொண்ணு தான் பைத்தியம் அங்கல் அங்கல் தான் இருக்கீங்களா என்னடி தலையில அடிச்சு அடவே தெரிய இப்படியா லேசா வட தான் தட்டிப்பாங்க தலையில அடிக்கணும் பட்டாரம் அடிச்சுக்க வேண்டாம் அதை விட்டுட்டு ஊருக்கு கிளம்பும் போது ஆழ் ஆளுக்கு கண்ண கசுக்கி நிக்காதீங்க நல்லாவா இருக்கு இது இப்ப அவருக்கு இது உடாது போவாரு கூடாது போவாரு கூடாது என்னோட வேட்டி சட்டம் எல்லாத்தையும் கட்டி எல்லாத்தையும் போட்டு என்ன பெரிய ரோதனையா போச்சு உங்களோட சா கண்ணப்பா வாங்கடாடி வாங்க டேதர வேண்டி ரெடிடா என்ன ஊருக்கு போட்டு பாவன்டா பண்ண பாவோம் என்ன இழவோ தெரியல போய் தொலைகிறேன் நான் செத்து ஒழியாக என்னங்க பேசுறீங்க என்ன அனுசியா உன் பொட்டு லேசா நகர்ந்துக்கு போவேண்டாம் நான் வரேன் அங்கல் எங்கல் இப்படி வாடி என்னோட கண்ணப்பன் அங்கிள் இந்த ஒன்னும் தெரியாம அங்கிள் கூப்பிட்டு வீட்டுக்குள்ள வருவீங்க ஏமாந்தா ஒரு நாளைக்கு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நிப்பீங்க யாரு கண்ணப்பன் அங்குலயா மறுபடியும் அங்கிள் கூப்பிடாத வேணா சித்தப்பான்னு கூப்பிட்டு நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நான் கண்ணப்பனை காதலிக்கிறேன்னா என் மார்கண்ட அழகும் என் புருஷன் கிட்டயும் இருக்கு உன் மார்க்கண்டே விட என் புருஷன் எந்த வயசுலயும் குறைச்சல அப்படின்னா இவரையும் காதலி கிட்டமா வாய மூடடி என்னது என்ன கெட் அவுட் அவங்க உள்ள போயிட்டாங்க மறைந்து கொள் ஒன்யோ இப்போதான் இந்த பெண் நம்மை பார்த்து விட்டால் மார்க்கண்டேயா மார்க்கண்டேயா யோ யார் யா இந்த பொண்ணு ஓடுது இந்த பொண்ணு நான் பார்த்த மாதிரி இருக்குது சரிதான் ஏன் இப்படி பெண் என்றால் அழைகிறா பிசா சே நீ சொல்றியா நான் குயின் மேரி கூட்டினா போச்சு தெரியுமா பயங்கரமா இருக்கட்டும் இருக்க வேண்டிய கண்ணப்பனின் வீடு வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்காங்க சொல்லிட்டு போங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நீயே விட மாட்டேன் மரியாதையா சொல்லு சொல்லு சொல்லுங்க இதுவே ஒன் டூ த்ரீ சொல்லி மேஜிக் மாதிரி மறைஞ்சு மறைஞ்சு போயிடறாங்க போயிட்டீங்களா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அங்க அப்பா பேசிக்க சொல கூப்பிடுற அப்பாவா அப்பா அப்பா அப்பா இல்லையா ஒண்ணு அப்பா டயர்ட் ஆகுது அப்பா அப்படி சொன்ன வடக்கமா டேடி கூப்பிடுவ அப்பா தானா நல்ல வேலை மாமா சொல்லாத போனேன் ஆமா இப்பதான் போனா இப்பவே வந்துட்டேன் இப்பதான் போனேன் இப்பவே வந்துட்டேன் என்னமோ கேட்டா ஏதோ சொல்றேன் என்னமோ கேட்டா என்னமோ சொல்லாம ஏதோ சொல்லாம இப்படி சொல்றது இதுக்குதான் எதிர்வீட்டு பைத்தியத்தோட சேராதேன்னு சொன்ன ஓ எதிர்வீட்லயும் ஒரு பைத்தியம் இருக்க அனுசயா அனுசயா யாரா யாரும் வந்துருக்காங்க பாரு நான்தான் நான்தான் என்னங்க இப்பதான் போனீங்க இப்பவே வந்துட்டீங்க ஆமா இப்பதான் போன இப்பவே வந்துட்டேன் ஆமா ஊருக்கு எடுத்துட்டு போன பெட்டி எங்கே பெட்டி காணும் அதான் சகுன சரி இல்லையனு வந்துட்டேன் குதிரவண்டில எல்லாம் போனேன் பெட்டி எப்படி காணாம போவோம் குதிரவண்டில போனேன் குதிரவண்டில போகும்போது குதிரவண்டி கொடை செஞ்சு போச்சு பொட்டி காணுமா உடனே சகுனம் சரி வந்துட்டேன் என்ன கண்ணப்பா ஊருக்கு போகும்போது வேட்டி ஜீபா போட்டு போனேன் இப்ப நடன பேண்ட் பனியன் போட்டு வந்து அது ஒண்ணு இல்ல நான் கூதவண்டியில போனேன்னா கூறவண்டி குடைச்சா இருந்துதான் உடனே குதிரை மிரண்டு தின்னுச்சு ஒன்னும் பயப்பட வேண்டாம் வேஷி மத்தியம்தான் தின்னுச்சு நான் உடனே அந்த குதிரவண்டிக்காரனுடைய பேண்டையும் பனியனையும் வாங்கி போட்டுட்டேன் பாத்தீங்களா வரி வரியா இருக்காது வரி குதிராது நினைச்சேன் நினைச்சேன் குதிரை ஒசரம் கொச்சலா இல்ல இப்படி ஏதாவது அபசவனமா நடக்கும் ஓ அந்த கழுதியை பத்தி பேசுற இந்த கழுது யாருன்னு தெரியல டக்கர் சுதராது மைல்டா செட் அப் பண்ணுவோமா தங்கச்சி தங்கச்சியா இல்லையா அக்காவில் சகோதரி பாத்தீங்களா பாத்துட்டாடி மம்மி ஒன்னும் தெரியாதீங்களே அங்கிள் அங்குலனு உங்களே சுத்தி சுத்தி வருவாள் தமிழ்வாதியார் பொண்ணு பானாவுக்கு பானா சாவித்ரி சாவித்ரி பானாவுக்கு பானா அவ இங்க இருக்கா ஆமா இருக்கா பெட்ரூம்ல வசதியா போச்சு அவ வீட்டுக்கு போயிட்டா இது மாட்டா நீ வேறமா அவன் ஏற்கனவே குதிரவண்டி கொடைசாஞ்சி குழம்பி போயிருக்கான் அவங்கிட்ட போய் சாவி போட்டுனு உள்ள போய் சூடா ஒரு கப் காபி கொண்டு போங்க போக போப்பா என்ன வாக்கு கண்ணப்பா நீ காலேஜ் செமினாருக்கு போல காலேஜ்ல ஒன்னும் தப்பா நினைச்சுக்க மாட்டா பரவாயில்லிஸ்டேட்டர் சொல்லிக்கிறேன் அப்பா நீ புள்ள ஐயோ சார் நீ வீட்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க நான் பக்கத்துல ஜெயராம ஜோஷ வரலாம் போய் யார் உண்மையான அப்பா கேட்டு வரீங்களா இல்லடா விபூதி மந்திரிச்சு வாங்கிட்டு வரேன் சரி போடா போங்க போனா என்னங்க என்னங்க வாங்க காபி சாப்பிட்டு வீட்டுல ரெஸ்ட் ஆறு சார்வி அம்மன் கோவிலுக்கு போய் உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை சிட்டுக்குருவி அம்மன் கோவிலா அப்படியே முத்து விசாரிச்சு சொல்லுமா யாருங்க காளிமுத்து அவர்தான் அந்த சிட்டுக்குருவி இது கோவில் குருக்கள் நீ போனக்கா பிரசாதம் குடுப்பாரு லேகியம் தெம்பா இருக்கும் பாத்து போமா திங்கள் செவ்வாய் தான் மதுரை அப்புறம் புதன் வியாழ பழனி போயிடுவா எந்த வீட்டுல எந்த பொண்டாட்டி காபி போட்டாலும் சாவினா சாவித்ரி சாவினா நாலு வருஷமா அவங்க வீட்டு எதிர் வீட்டுல இருக்க சாவித்ரி புதுசா கூப்பிடற மாதிரி கூப்பிடுங்களா சாவித்ரி தெரியல நான்தான் உன்னோட ஏத்து வீட்டு பையன் மார்க்கண்டய அந்த பால் பாயசம் சாப்பிட முடியாம பணம் லவன் போனேன் போன நான்தான் எதிர் வீடுக்குறேன் என்ன என்ன தெரியலையாடி ரெண்டு வாட்டி சொல்லிட்டே ஒரு தடவை இவ்ளோ நாள் போட்டுட்டு இன்னைக்கு சாத்ரி ஊரு ஓடிடலாம் ஓடிடலாமா ஓடிலாம் ஓடியே இல்ல காரியோ ரயிலோ பஸ்லயோ சௌரிபடி போலாம் தூர போ தூனாவுக்கு தூனா அதுக்காக சொன்னியமா என்னோட மார்க்கண்டனே இல்ல என் கடமை கொண்டவர் கண்ணியம் கொண்டவர் கட்டுப்பாடு கொண்டவர் கன்னிப்பண்களிடம் கண்டுபிடி நன்றிக்க மாட்டாங்க கானாவுக்கு கானா அதுக்காக சொன்னியா என்னங்க அய்யோ அந்த பொம்பளை வரா நாலு மணிக்கு வண்டி ஒரு தோப்பா எல்லாத்தையும் உங்ககிட்ட விவரமா சொல்றேங்க என்னது அது ஒண்ணு இல்ல நாலு மணிக்கு வண்டி ஒரு தோப்பில போய் குளிச்சிட்டு சிட்டு குறி அம்மா லேக சாப்பிட்டா இல்ல ீங்கடியது பங்க வள்ளுவர் சொன்னுன்னை என்னங்க அசோக் குமார் கான் இல்ல அனுசியா நீங்க நான் வந்து கட்டுப்பல பாவிடே கண்ணப்பா கடமையை செய்ய தவறி பிரபு பிரபு பிரபு பிரபு பிரபு பிரபு பிரபு பிரபு என்ன பதட்டம் மோசம் போய் விட்டோம் பிரபு விஷயத்தை தெளிவாக கூறும் கலவரம் தான் பீகாரில் வெள்ளம் வறட்சி இப்பொழுது கலவரம் அவ்வளவு அது பிரபு சிறிது நாட்களாக டிரான்ஸ்போர்ட் ஸ்ட்ரைக் எதுவும் இல்லாமல் சுமுகமாக ஓடுகிறதே அது எப்படி என்று பீகார் அரசாங்கம் மாணவர்களையும் கண்டத்திற்கும் அழைத்து ஒரு கலந்துரையாடல் டிஸ்கஷன் அதில் ஏற்பட்ட ஒரு சிறு குழப்பத்தில் ஒரு மாணவன் பஸ் கண்டக்டரை அடித்துவிட அதற்காக பஸ் கண்டக்டர்கள் சென்று கொண்டிருக்கிறார் மீண்டும் மீண்டும் தர்மத்திலிருந்தும் தவறிக்கொண்டிருக்கின்றாரே என் செய்வேன் ஒரே வீட்டில் இரு கணவர்கள் ஒரு உதவியா அங்கு ஏதேனும் தவறு நிறைந்து விட்டால் அதற்கு பொறுப்பு கிக்காகவே உடனடியாக உலகம் சென்று அந்த பாஸ்கட்டை நீங்க அரைத்து வாருங்கள் அவன் வர மறுத்தால் தூக்கி வாருங்கள் கமான் குவி ஊருக்கு போயிட்டு போக முடியாது திரும்பி வந்துருக்கேன் ஏன் வந்துருக்கேன் எதுக்கு வந்துருக்கேன் கேக்குறத விட்டுட்டு காட்டு கத்தலாம் கத்துறேன்னு சொல்ல தெரியுத அது சரி ஏதாவது ஒரு தடவை பஸ் கிடைக்காம திரும்பி வந்தா அதிசயப்பட்டு கேக்கலாம் ஒரு தடவை அதையே என்னடி சொல்றேன் நான் திரும்பி வரேன் என்ன சொல்ற சரி சரி தலை வலிக்குது உள்ள போய் ஒரு டம்ளர் காபி கொண்டாபோ அது சரி இந்த ரேஞ்சில காவி சாப்பிட்டா திறந்து இருக்கிற பேங்கா பார்த்து கொள்ளையடிக்க வேண்டியதுதான் அப்புறம் யாராவது பூக்காரி பார்த்து சாட்சி சொல்லிடுவாங்க இதோட மூணு கப் காவி சாப்பிட்டாச்சு நான் எனக்கு புரி போச்சு நீ அந்த பொட்டிய உள்ள கொண்டு வச்சிட்டு நுங்கி எடுத்துட்டு வாடே பெட்டி கடைச்சா என்னடி உலர என்ன உலர நீ கணப்பா கனப்பா வாங்கடைய வாங்க வாங்க ஜெயராம சோழ விசாரிச்சா எதுக்கு உனக்கு சரியா போயிடும் ஐயோ கிருஷ்ணா இங்கடா இது கிருஷ்ணன் கோயில் பக்கத்துல உங்க காலேஜ் பிரின்சிபாலா பாத்தன் கண்ணப்பம்பதிரை வண்டி கொடைசாஞ்சு போச்சு பெட்டி தொலைஞ்சி போச்சு சகுன சரியில்ல திரும்பி வந்துட்டான எப்படி என்ன டேடி என்ன உளர்றீங்க குதிரை வண்டி கொடை சாஞ்சுதான் ஒரு பஸ் கூட கிளம்பல அதான் நான் திரும்பி வந்துட்டேன் ஆல் இண்டியா பஸ் ஸ்ட்ரைக் ஆ ஏன்டா கொஞ்ச நேரம் முன்னாடி நீ தானே சொன்ன நீ போன குதிரை வண்டி கொடைச்சு போச்சு பெட்டி தொலைஞ்சி போச்சு சரியில்ல திரும்பி வந்துட்டாங்க விளையாடுறீங்களா ரெண்டு பேரும் நாங்க என்ன விளையாடுறோம் பேண்ட் ஷர்ட்ல போனீங்க இப்ப வேஸ்டேஜ் வந்துருக்கீங்களே பேண்ட் பீச்சு கட்டினு போனி போங்க டேடி என்ன ஒரு காஃபிக்கு வழிய காணும் மார்கண்டேன்டேன் வீட்டுல இருக்காங்களா பத்து நிமிஷத்துல மனுஷன் போனா கோகோ கோக்கு கோணா மார்க்கண்டே நான் வீட்டுக்கு போய் நீங்க சொன்னதெல்லாம் யோசிச்சு ஒருவேளை உண்மையா இருக்கும் என்னது அதான் நீங்க சாகல உயிரோட இருக்கேன்னு சொன்னீங்களே நான் சாகல்லயா என்ன எழ நீங்க வண்டிர் தெப்ப குளம் பக்கத்துல குதிரை வண்டியா எங்க குதிரை வண்டி கொடைசாஞ்சு கொடை சாஞ்சதா எப்போ சாவித்ரி நீ வேற ஏடி பாண்டைய மணிக்கண்ணா உயிரை வாங்குறேன் அவரே பாவம் குதிரை வண்டி கொடைசாஞ்சது இனிமே என்ன பீமை கேது நமது கண்ணப்பன் மிகவும் டென்ஷனிலே இருக்கிறான் அவனுக்கு யார் என்னை தெரியவில்லையா அவனுக்கு நான் சர்க்கஸ் கம்பெனி நடத்துறேன் பொம்போடு ஆள் தெரிஞ்சுக்க யார் அணிய பாத்தாயா தூம கேது எத்தனை பேர் வந்திருக்கீங்க நம்மை பார்த்து யார் அவன் என்று கேட்கிறான் மிகவும்ிடித்தவன் உன்னை பிரபு அழைத்து வர சொன்னார் உங்க பிரபு என்று வந்துட்டானா என்னடாது தலையில இது கொம்பு எங்கேயாவது போங்கடா டிராமா காம்படிஷன் நடிக்க போங்கடா நாலு காசு கிடைக்கணும் போங்கடா போக்கத்தை புரிச்சு போசங்களா எங்களுக்கு உண்மையான கொம்பையும் முடியும் கிண்டர் செய்கிறாள் தூமைக்கேதோ இவ்ளோ கொம்புகளா முட்டியிருவா இல்லையா யாருங்க என்ன எங்கே அழைத்து வந்திருக்கீங்க வா நண்பனே வாறு நேர்த்து விட்டது கண்ணப்பன் பயணம் செய்யவிருந்த பஸ் மதுரை பஸ் ஸ்டாண்டை விட்டு கிளம்பி வழியிலே ராலி வலை அருகே கவிழப் போகிறது அந்த விபத்திலே அவர் கூட இறக்கப் போகிறார் அந்த இடத்திலே அவர் வீட்டுக்கு திட்டம் Uh -huh. All India, uh -huh. so, as correct, God proposes, man தவிடுபடியாகிவிட்டது என்னையா சொல்றீ மார்க்கெண்டையா கண்ணப்பரும் தன் வீட்டிற்கு செல்கிறான் ஒரே வீட்டில் ஒரே உருவம் கொண்ட இருவர் இருந்தால் அங்கு குழப்பம் பல ஏற்படும் ஆகவே நீ இன்னும் சிறிது காலம் எமலோகத்திலே தங்கியிருக்கலாம் பிறகு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் அனுப்புகிறேன் எக்ஸிபிஷன்ல தொலைஞ்சி போய்ட்டு எங்க அப்பா முதுகல பட்டு விட்டிருக்கா மகளை தவறுத்து விட்டீர்களே எவ்வளவு மீண்டும் இருக்கிறாளே மகா பிரபு மகாபிரபு மகாபிரபு நான் கூட்டம் தான் வருகிறார்மம் தர்மம் வாழ்க ர்மா உனது லோகத்தில் இருந்து வரும் மதர்ம வாழை மேலும் மேலும் மதியமாய் கொண்டே போகிறது என்னால் கைலாயத்தில் அமரவே முடியவில்லை பற்றி தன்யே நானின் மாநில இந்தா மாம்பழம் நான் மாம்பழம் கேட்கவே இல்லையா உங்களுக்கு அண்ணனின் தம்பி மறு போட்ட போட்டியில் இன்றைய ஒரு பழம் கொடுப்பது வழக்கமாகி விட்டது பழம் பெற்று விட்டா இல்லவா இன்று முதல் நீ பழம் பெறும் நடிகை என்று அழைக்கப்படுவாய் சங்கர சிவா சங்கர எவ்வளவு முறை சுற்றினாலும் ஒரு மாம்பழம் தான் ஐயோ நான் உங்களை சுத்தி வருது மாம்பழத்துக்கு இல்லீங்க என்ன நடந்ததுன்னு நானே உங்க கிட்ட சொல்றேன் எனது ஞானதிஷ்டின் மூலம் அனைத்தையும் அறிவேன் விஜய் ரொம்ப ஊழல் பண்ணியிருக்காங்க பயங்கரமான ஊழல் ஆளுங்க தெரியுமா எனக்கு தெரியும் என்னோட தாத்தா ஒருத்தர் சின்ன வயசுல மாம்பழம் செத்துட்டாரா இத பாத்து குடுத்துட்டு வந்துடுறேன் கண்ணப்பா மாம்பழத்தை வீணாக்கி விடாதே ஒரு பழம் மூன்று ரூபாய் வைக்கிறது பார்வதி வாங்கி இருக்கிறாள் ஓஹோ ஒன்னார்க்கு ரொம்ப சின்னதா தான் இருக்கு கண்ணப்பா இது ஆஃப்சீசன் அப்படிங்களா யமதர்மா ஏன் நடந்ததை பற்றி என்னோட முன்கூட்டியே தெரிவிக்கவில்லை கூறவில்லை இந்தியன் ஏற்கனவே முடிவு செய்து விட்டான் உன்மீது என்கொயரி கமிஷன் வைக்க வேண்டும் என்று கொற்றவனே உனது லோகத்தில் இருந்து சுமார் ஐயாயிரம் பிப்பாய்கள் சமமானம் கிடைத்து உள்ளாய் அதை குறித்து விசாரிக்க விட்டேன் எங்கள் கமிஷன் இருக்கும் பொழுது இந்த கமிஷன் செல்லாது செய்த தவறல்லவா என் பழியா அவன் மீதும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்ன குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்தீர்கள் குற்றங்கள் தீர்ப்பளித்த பிறகுதான் சொல்லப்படும் இந்த வினோத வழக்கிலே தாங்கள் என்ன தீர்ப்புத்தால் வழங்குவீர்களோ ஜட்ஜ் ரிசர்வ் மீண்டும் அழைத்து வந்துவிட்டால் என்னை விட்டுவி கவலை கொள்ளாதே நானோ அல்லது இந்தியனோ நினைத்தால் கமிஷன் இல்லாவிட்டால் இல்லை நீ சென்று மார்க்கை நீங்க அழைத்து மார்கண்டையின் சாவித்திரை அழைத்துக் கொண்டு பன்னாரியம்மன் கோயிலுக்கு சென்றிருக்கிறான் திருமணம் புரிந்து கொள்ள அதற்கு முன் பாவம் கண்ணப்பனை அவன் வீட்டில் விட்டுவிடு வேறு மடையளை அனுப்பாதே நீயே போ சரி விநாயகா முழுவத கடவுளை நான் வந்த காலியம் மட்டும் வெற்றிகரமாக விட்டால் உனக்கு நூத்தி எட்டு தேங்காய்கள் உடைக்கின்றேன் உன் ததையிடம் கூறி என் மீது ஆக்ஷன் ஏதும் இருக்க கொள்ளப்பா Ados வாக்கத்தை தாலிகிட்ட வருகிறார் வீசிடுகிறேன்னை உடனடியாக எவ்வளோ வளர்த்தவர் வேண்டும் என்பது பரமேஸ்வரன் கட்டளை என்ன புராணமே மாறுது வரமாட்டேன் வாக்கள் டையா மரியாதையாக வந்துவிடு நீ வர வலுத்தால் உன்மையை இடுப்பேன் நிறுத்து! யிரை நான் வீசி விட்டேன் இவ்வளவு பெரியவரா இருக்க இப்படி போய் சொல்றீங்க ஒரு குடுவை சோப்டும் சோமமான பெட்டாள் ஓ ஒரு நிமிஷம் இப்படியே இருங்க யோ போட்டோகிராஃபர் ஏயா இப்ப எடுத்த போட்டோ பிரிண்ட் எப்பயா வரும் ரெடியா இருக்கு அப்படியா ஓ போலரைட் பிரிண்டா எம இந்தாருங்க பிரிண்ட் ஐயகோ போட்டோ நான் விட்டேன் திரும்ப மாட்டாள் பார்க்க மரியாதையாக வந்துவிடு என்னுடன் நாராயணன் யமதேவா முதலவன் மீது கையை எடுக்க மறுத்தால் கையோடு வந்துடும் யமதேவா நீ உன் மீது இருக்கும் சாபம் தெரியாமல் விளையாடுகிற சாபமா எ சாபம் அது ஆம் நீ சிறுவனாக இருக்கும்போது தும்புறும் இனிவர் நின்றபடியே தவம் செய்து கொண்டிருந்தார் நீ விளையாட்டாக அவர் காதில் நிறைய பூ மாலையை சுற்றி விட்டாய் அதனால் அவர் தவம் கலைந்து உனக்கு ஒரு சாபம் கொடுத்தார் எல்லா சாபம் கொடுத்தார் தும்பூர் பூ மாலை கூடிய மீது கை வைத்தாலும் உன் தலை சுக்காயிரமாக விடுத்துவிடும் என்றுதான் தவிப்பார்கள் ஆனால் தும்புருவின் கோபம் பத்து மடங்கு அதிகம் ஓஹோ ஹண்ட்ரட் இன் டு சாபம் பற்றி நாங்கள் படித்ததே இல்லையே இந்த சாபம் மாத்திரம் தெரிஞ்சிருந்தது தும்புருவின் கோபம் பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டு டிராமா வந்திருக்கும் ஐயகோ நாள்தனே கிளைதாஷ் காட்சிகளே சாபத்தை பற்றி கூறியதை பயன்படுத்தி விட்டீர்களே பலவசி ஆலை சாங்கள் அறியாததோ அழைத்து வர சொல்றேன் செய்வேன் அம்மா ஒரு கணவரை என்னோடு அனுப்பு விடுவார் அவரை பிரிஞ்சது ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியாது மூன்றாம் வரையில் நன்றி பெண்ணே மங்களமுண்டாகட்டும் எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும் ஒருவரை யமதர்மன் சாதத்திடும் ஒருவரை வரம் கொடுத்து ஏமாந்தது போதும் அளிக்க மாட்டேன் சரி! ால எல்லாம் பிளாக்மெயில் பண்ணுவாங்க என்ன பண்ண சொல்றீங்க சரி பள்ளியை சாவித்ரி வரவழிக்கிறேன் ஆனால் ஒரு கணவரின் உயிரை தவிர வேறு எந்த வர வேண்டுமோ கேள்வி தருகிறேன் எங்க கழுத்துல இருக்கிற பூமகமால வாழ்ற வரைக்கும் நீங்க ஒரு உயிரை எடுக்க கூடாது புதுப்திகள்ங்கள் காத்திருக்கிறேன் வாடும் காத்திரு வாழ்க தர்மம் தர்மம் வாழ்க என்ன யமா தர்மா வந்த வேலை இதனை மறந்து எனது தேவியின் கோயில் சரிதாடிக்கொண்டிருக்கிறாயே ஏனப்பா மன் வாக்கண்டி வரம் கேட்டிருக்கிறார் மாலை வாடும் வரை நான் வாக்கண்டையை மந்திக்க வேண்டுமாம் அடிக்கும் மணலிலே அரை மணி அளவில் அடங்கிவிடும் வந்த ஆரம் எப்படி ஆனாவுக்கு ஆனா ஏமாந்து விட்டாயே யமதர்மா ஏனாவுக்கு ஏனா இவைகள் பூ மாலைகள் அல்ல பிளாஸ்டிக் மாலைகள் காதிகிராப்டில் வாங்கியவை விலை ஒன்பது ரூபாய் அறுபது காசு வரிகள் தனி அப்படியா இவன் தொற்று விட்டேனா எனக்கு தோல்வியாவது ஆமா மேவந்தர்மா கொரோனா காலத்தில் சாவித்திரியும் மார்க்கன்றையும் உன்னை தனித்தனியே வென்றார்கள் இன்று கூட்டணியில் வென்று விட்டார்கள் எல்லா சாமிகளும் இருக்காங்க சாமிகளே ஆசீர்வாதம் பண்ணுங்க தீர்க்க சுமங்களி மாம்பழம் இல்லை மானிய தேங்காய் வச்சிருக்கோம் கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க தேங்காய் வாங்கிக்கண்டா எப்படி இருக்கீங்க எங்க உங்க புருஷன் கண்ணப்பேன் என்ன மாதிரி இருப்பாரு எங்க குதிரை வண்டிக்கு பணம் கொடுத்துட்டு என்னங்க அவர் குதிரையோட போய் பேசிட்டு இருக்கேஸ்வரா என் நேமதர்மா எனக்கு தாங்கள் ஒரு வரவழைக்க வேண்டும் எல்லைங்கள் எவ்வளவு வாசிகளும் ஆக்கிய வாக்கட்டையன் கண்ணப்பான் இருவரையுமே இதே இடத்தில் ஒரு சேரக்கான வெந்துகிறேன் அவனை அங்கேயே விட்டுவிடும் என்ன இவ்வளவு கண்ணப்பா இவ்வளவு வந்துவிட்டால் அவரும் வரட்டுவே அனைவரும் கண்டு கருக்கலாவே யமதர்மா இது என்ன சினிமாவா டிரிக்ஷா காண்பிக்க நியாயமான பேச்சு நாடகத்தில் வரும் இரட்டை வேடங்களை ஒன்றாக காட்ட முடியாது தூப்பும் போட முடியாது மேலகம் செல்லலாவா அதற்கு முன் பெண்ணே நீ உன்னுடைய வாக்கு சாதுரியத்தால் யமனையே வென்று விட்டாய் அதனால் இன்று முதல் நீ சாதாரண சாவித்திரி இல்லை மசாலா சாவித்ரி மறு சாவித்ரி அதுக்கு இவதாண்டா சாவித்ரி அப்படி வைங்க தூளா இருக்கும் நீங்கள் பல்லாண்டு வாழ்க தேவர்களே பூமாறி பொழியுங்கள் வாழ்க வளர்க cha uh ta -huh.